सच्चिदानंदर उपाये, सच्चिदानंदर उपाये, क्रिष्टाया क्रिष्टकारिने, क्रिष्टाया क्रिष्टकारिने, नमो वेदांत வேதாந்திய गुरवे ிே கிருஷ்ணாயலோம் வேஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தம சேற்றோ சகசிரியை காமதேவ காம பால கா காமதேவா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தோம் அதாவது சதுர்வித புருஷார்த்தத்தை விரும்புபவர்களால் விரும்பப்படுகின்றவர் அன்னைக்கு இப்படி சொல்லலை இப்படி சொல்றேன் இப்போ அதாவது சதுர்வித பு பல புருஷார்த்தத்தை யார் விரும்புகிறார்களோ அவர்களால் விரும்பப்படுபவர் அவர்களால் விரும்பப்படுகிற பகவான் ஏன்னா பகவான் தான் இந்த புருஷார்த்த நாளையும் கொடுக்கணும் ஆகவே பகவான் அவர்கள் விரும்புகிறதுக்கு காரணம் என்னென்னா இவர்கள் அந்த அந்த சதுர்வித புருஷார்த்தத்தை விரும்புகிற காரணத்தினால் விரும்புகிறார் அது ஒரு விஷயம் ஆக தர்மமான காமிகளுடைய காமத்தை விஷயத்தை பாதுகாத்து கொடுக்கிறார் அப்படி புரிஞ்சுக்கணும் அடுத்தது காமினாம் காமான் பாலய தீத்தி காமபாலகா அதாவது விஷய சுகத்தை விரும்புகிறவர்கள் தர்மமான விஷய சுக்கத்தை விரும்புவவர்களுடைய விஷய சுகத்தை காப்பாற்றி கொடுக்கிறவர் அதனால் காமபாலகா அப்புறம் காமி அப்படின்னு சொன்னால் பகவானையே காமின்னு சொன்னால் அவர் என்னவா இருக்காருன்னா அவர் ஆனந்தமாக இருக்காருங்கிற அர்த்தந்தான் பூர்ண காமஸ்வபாவத்வாத்து காமி எல்லாமே அவரோட தான் எல்லாமே அவராக இருக்கிற போது அவருக்கு எதை எதை விரும்புவார் ஆசைப்படுவார் அத்தனையும் அவராகவே இருக்கிற போது அப்படி அத்தனை நானாகவே இருக்கிற போது எனக்கு எதில் எப்படி ஆசை இருக்க முடியும் அத்வைத்தத்தில் ஏது ஆசை துவைத்தத்தில் தான் ஒன்றை ஒன்றை விரும்ப முடியும் திருப்புட்டி இருக்கணும் திருப்புட்டி இருக்கணும் இல்லாட்டி துவைத்தம் இருக்கணும் ஒரு துவைத்தம் ஒன்று இன்னொன்றும் வேறு வேறையாக நினைக்கணும் எல்லாமே பகவானோட ரூபமாக இருக்கிறதுனால அவர் எதையும் விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஆனந்த மூர்த்தியாக இருக்கிறார் அப்புறம் தேகத்தை பார்த்தோம் காந்தகா இந்த ரொம்ப சரீரம் வந்து அற்புதமான சரீரம் அபிரூபதமம் தேகம் மகன்னு காந்தகா பிரம்மனுடைய பிரம்மதேவனுடைய வாழ்க்கையை பிரம்மதேவன் இவரிடத்தில் ஒடுங்குறார் அப்படிங்கிறதுனால ஏசி ஓடலை ராஜா லைட்டா ஓகே திபரார்த்தே கஸ்ய காங்கிற சப்தத்துக்கு பிரம்மன் அர்த்தம் பண்ணிட்டு கசிய அந்த காந்தா அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம் இனி கிருதாகமாக அர்த்தம் பார்க்க போகிறோம் கிருத்த ஆகமாக சுதிஸ்தைவாச்சானம் எதன அக கிருதாகம ஆகமங்களை எல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் இந்த சிருஷ்டியில் நமக்கு எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுங்கிற ஞானத்தை சாஸ்திரத்தின் மூலமாக கொடுத்துருக்கிறார் ரெண்டு விஷயம் தர்மா தர்ம விவேகா ஆத்மானாத்ம விவேகா சத்தியமித்யா விவேகா இந்த சாஸ்திரத்தினுடைய முக்கியமான உபதேசம் இது நிறைய சொல்லிகிட்டே போகலாம் தர்மா தர்ம விவேக்கம் அப்புறம் நித்தியா நித்திய விவேகம் ஆத்மாநாத்ம விவேகம் சத்தியமித்யா விவேக் இதெல்லாம் சாஸ்திரத்து மூலமாக தான் நமக்கு கிடைக்கிறது ஆகையினால் ஆகமஹான்னு சொன்னால் என்னதுன்னா ஸ்ருதி ஸ்மிருத்தியாதி லக்ஷணா ஸ் ஸ்ருதி ரூபமாகவும் ஸ்மிருதி ரூபமாகவும் புராண ரூபமாகவும் எத்தனையோ விதமான சாஸ்திர ரூபங்களாக ஏன ஏன ஆகமஹா கிருதா சகா கிருதாகமஹா யாரால் ஆகமங்கள் செய்யப்பட்டிருக்கோ அவருக்கு பேர் கிருதாகமஹான்னு பேர் ஏன ஆகமஹா கிருத்தா சாஸ்திரங்களை யார் செஞ்சிருக்காரோன்னு அர்த்தம் ஆனால் செஞ்சிருக்காருனா இந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்கார்னு அர்த்தம் வெளிப்படுத்துகிறார் சிருஷ்டியில் சாஸ்திரங்கள் சிருஷ்டி வரும்போதே சாஸ்திரமும் சேர்ந்தே வர்றதுங்கிறது நம்முடைய ஸ்ரத்த ஸ்ரு ஸ்மிரு மமைவாக்யேன்னு சாஸ்திரத்தில் இருக்குது ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆக்ஞை ஆக்ஞைன்னா என்னுடைய கட்டளை என்னுடைய உபதேசம் ஏஷ ஆதேஷா ஏஷ உபதேசான்னு வேதத்தில் சொன்னதுனால ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆக்ஞை அதனால இதெல்லாம் சொல்கிறது ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டு கண்ணாவும் சொல்கிற வழக்கம் ஆஹா பகவானுடைய ரெண்டு கண்களாக ஸ்ருதியும் ஸ்மிருதியும் சொல்கிறது உண்டு பகவானுடைய சிவபெருமானுடைய மூணு கண்ணை சொல்கிறத ஒன்று ஸ்ருதி ஒன்று யுக்தி ஒன்று அனுபவம் ஸ்ருத்தி யுக்தி அனுபவ பிரமாணம்னு சொல்லுவோம் ஒன்று பிரத்யக்ஷம் ஒன்று அனுமானம் இன்னொன்று ஆகமம்னு சொல்லுவோம் இப்படி ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் ஒன்று அக்னி அப்படி சோமசூரிய அக்னி லோச்சனா அப்படின்லாம் சொல்கிற வழக்கம் ஆக இங்கே கிருத்தாகமஹான்னா ஆகம சாஸ்திரத்தை கொடுத்துருக்கார் அதனால தான் சொல்கிறார் வேதாக சாஸ்திராணி விஜானம் ஏதத் சர்வம் ஜனார்தனாத்னு இஹை இஹ இற்றைவ்ஷியை இங்கேயே சொல்ல போகிறாருங்கிற வக்ஷிய இங்கேயே சொல்ல போகிறார் கடைசியில் நூற்றி முப்பத்தி ஒம்பதாவதுல ஃபலஸ்ருதியில் சொல்ல சர்வம் ஜனார ஏதத் சர்வம் ஜனார்தனாத் பவதி வேதங்கள் சாஸ்திரங்கள் அதில் இருக்கிற விஜானம் அதனால் கிடைக்கிற ஜானம் விசேஷ ஜானம் பண்டித்தர்களே மகான்களிடத்தில் இருக்கக்கூடிய விசேஷ ஜான ரூபமும் பகவான்கிட்ட இருந்தால் சாஸ்திரமும் பகவான்கிட்ட இருந்தால் வருது அதனால் ஏற்படுற ஜானமும் அவரிடமிருந்தே வருது ஆகையினால அவருக்கு கிருதாகமாயனமாக அப்படின்னு கிருதாகமாக அப்படிங்கிறது ஒரு நாமா அடுத்தது அனிர்தேஷிய வப்புகு இதம் தத்து ஈதம் வா இர்தேஷ்டும் எத்து நேதாத் ததேவம் அசி அனிர்ஷியவரீரம் தேசியம் நிர்ஷியம் அப்படின்னா நம்ம வந்து இன் இதை வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுறது நிர்ஷியம் இது மாதிரி இது இதுதான் மாடு இதுதான் வந்து கிரு மாடு இது வந்து தார் இது வந்து இந்த ஊர் நாட்டு மாடு இதுதான் எருமை அப்படின்னு ஒன்றை குறித்து காமிக்கலாம் பிரம்மனை எதை குறித்து காமிக்கிறது பொதுவாக சாஸ்திரத்தில் வந்து ஒரு இதுக்கெல்லாம் லட்சணங்கள்லாம் உண்டு சப்த பிரவிற்த்தி நிமித்தம்னு சொல்கிற வழக்கம் வேர்ட்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிகிறது எது அப்படின்னு அது பேர் சப்த பிரவிற்த்தி நிமித்தம்னு பேர் இதெல்லாம் ஆச்சாரியர் மாண்டோக்க உபநிஷ் ஆரம்பத்திலேயே சொல்றார் பதப்பிரபஞ்சா பதார்த்த பிரபஞ்ச அப்படி சொல்லி விளக்கி சொல்லுவார் அப்போ இந்த நிர்தேசியம் பண்ணுறது அப்படின்னா குறிச்சு காட்டுறது இன்னிரத்தன் இன்ன வகையன் என்று எழுதி காட்ட ஒண்ணாது அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இப்படின்னு டிஸ்கிரைப் பண்ண முடியாது டிஸ்கிரைப் பண்ணி சொல்ல முடியாது லக்ஷணா தீத்தகா அது ஒரு கடவுளுங்கிறது ஒரு குரூப்பில் சேருமா சேராது எல்லா குரூப்பும் கடவுள் தானே அதில் எதாவது சேருமா சேராது இல்லை அதுக்குன்னு எதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கா குணம் இருக்கா அதுவும் வராது அது எதாவது வேலை பண்ணுறதா ஏதாவது தொழில் செய்கிறதுனா அதை வச்சுன்னு சொல்லலாம் அப்புறம் அது எதோட கனெக்டடாக இருக்குதுன்னு வச்சுன்னு சொல்லலாம் ஜாதி குண கிரியா சம்பந்தம் இதில் தான் வேர்ட்ஸ் எல்லாம் வேலை பண்ண இது பகவான் எல்லா ஜாத்தியாகவும் இருக்கிறதுனால எல்லா குணமுமாக இருக்கிறதுனால அப்புறம் எல்லா செயலுக்கும் எல்ல எல்லாத்துலேயும் பகவானுக்கு கர்மா கிடையாது பகவானுக்கு ஒரு பகவான் எந்த ஒரு இனத்துலேயும் சேரமாட்டார் எந்த ஒரு குணத்திலையும் சேர மாட்டார் எந்த ஒரு செயல்லையும் சேர மாட்டார் அவருக்குன்னு அவர் எதோட சம்பந்தப்பட்டிருக்காருன்னா ஜெகத் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னால் கூட ஜெகத்தாகவே இருக்கிறபோது ஜெகத் சம்பந்தம் என்னத்தை சொல்கிறது கயிறுக்கும் பாம்புக்கும் உள்ள சம்பந்தம் என்ன சம்பந்தம் அதனால் வேர்ட்ஸ் கநாட் எக்ஸ்பிளைன் அதாவது பிரத்யக்ஷமாக காமிச்சு கொடுக்க முடியுமா காமிக்க முடியாது அனுமானமாக சொல்ல முடியுமா முடியாது அப்போ என்ன பண்ணுறதுன்னா அப்போ குணா குணாதி அதி அதம் தத்து இது தான் அது அப்படின்னு சொல்ல முடியாது ஈதிருஷம் வா இத்தகையது என்று இதி நிர்தேஷ்டம் எது நஷக்கியத்தை இது என்றோ இத்தகையது என்றோ எதனை குறித்து காட்ட முடியாதோ குணங்களை கடந்திருப்பதால் குணாதி அதி தத்துவாத்து குணாதின்னு போட்டதுனால ஜாதி குணக்ரியா சம்பந்தம் ஆகையினால அதிதத்வாத் ததேவ ரூபம் அசிய அவருடைய ரூபம் என்னதுன்னா இதுதான் அவருடைய ரூபம்னு சொல்ல முடியாத ரூபம் அவரோடதுன்னு அநிர்தேஷ வபுஷே நம ஆக நிர்தே ஸ்வரூபம்னு அர்த்தம் நம்ம நினைக்கலாம் சசங்க சக்கரம் சக்கிரீடகுண்டம் எல்லாம் தியானத்துக்காக சொல்கிறோம் அதனால் உபநிஷத்துக்கள் எல்லாம் கூட சொல்லக்கூடிய உபாசனைகள்லாம் வந்து கல்பித்தம்னே சாஸ்திரத்தில் பார்க்குறோம் இன்னைக்கு கூட ஒரு சூத்திரம் பார்த்தோம் ஆமநந்திச்ச ஏனம் என்ன சொல்கிறார் ஆஷ்மரத்யர் என்ன சொல்கிறார் பகவானை இங்கே பார்க்கணும்னு சொல்லியிருக்கிற போது அது குறிப்பிட்ட அவர் லிமிட்டடாகிடாதா அப்படின்னு கேட்டால் லிமிட்டேஷன்ஸு வந்து பகவானுக்கு கிடையாது ஆனால் அன்லிமிட்டடாக இருக்கிற பகவானை நீ லோக்கல் பண்ணி ஒரு இடத்துல நினைக்க வேண்டி இருக்கு மைண்டோட நேச்சருக்கு தகுந்த மாதிரி இப்படி பண்ணுறோமே தவிர நீ எப்போ மைண்டை வந்து நீ இக்னோர் பண்ணுறையோ அப்போ இதெல்லாம் தேவையில்லை உன்னோட மனசை நீ எப்போ வந்து நீ வந்து பொருட்படுத்துறதே இல்லையோ அன்னைக்கு இது தேவையில்லை அது வரைக்கும் நீ இந்த மாதிரி வச்சிட்டியான உனக்கு நல்லது ஒரு ஹோல்டு தேவை அப்படின்னு சூத்திர பாஷ்யம் வாஷம் அதனால் சொல்கிறேன் இத்து தது வா இது நிர்ஷ்டம் எத்து நகியத்தை ஏன்னா குணாதி அதித்தாத் ததேவ ரூபம் அதுதான் அது வந்து அந் அதுதான் ரூபம் என்ன ரூபம் ரூபம் இல்லைங்கிற ரூபம் நாம ரூப விவர்ஜிதா ஜெய் நம அப்படின்னு லலிதாசாஸ்திரநாம சொல்கிறது அம்பாளுக்கு என்னதுன்னா அவளுக்குன்னு ஒரு பேரும் கிடையாது அவளுக்குன்னு ஒரு ரூபமும் கிடையாது ஆனால் நம்ம நிறைய வர்ணனை பண்ணுறோம் சகுங்க்கும விலேபனாம் மலிக ஜும்பி கஸ்தூரிகாம் சமந்த சொல்லி அம்பாளுக்கு ரூபங்கள்லாம் சொல்லி வர்ணனை பண்ணுறோம் ஆனால் அந்த ரூபத்துக்குள்ளே அடங்கிடுமான்னா அடங்காது நம்ம மனசுக்காக வேண்டி அப்படி வச்சுன்னு இருக்கும் நம்மளை நினைக்கிறதுனால பகவானுக்கு ரூப கல்பனை பண்ணுறோம் வாஸ் நமக்கு ரூபம் இல்லைங்கிறது புரிகிற போது பகவானுக்கும் ரூபம் இல்லைங்கிறது புரியும் இந்த ரூபமெல்லாம் ஒரு மாயாமித்யான்னு புரியும் ஆகா இதெல்லாம் வித்யா மாயா பகவானுக்கு ரூபம் கொடுக்குற தப்பு கிடையாது அதெல்லாம் வித்யா மாயா அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் பகவானுக்கு ரூபம் கொடுக்குறோம் ரெண்டு கை சுவாமி நாலு கை சுவாமி ஆயிரம் கை சுவாமி நிறைய முகமுள்ள சுவாமி அதெல்லாம் பலம் உள்ளதாக காட்டுறதுக்காக வேண்டி சொல்கிறது அப்புறம் வந்து சால கிராமத்தில் பார்க்குறது சிவலிங்கத்தில் எல்லாம் ஒரு பிரதீக்கத்தில் பண்ணுறது அவர் சில சப்தத்தில் தியானம் பண்ணுறது சா வேதத்துலாம் சந்தியில் தியானம் பண்ணுறோமே அப்போ மைண்டு சட்டிலாக போகிறதுக்கு ரூபத்திலேருந்து ரூபாரூபத்துக்கு போய் அப்புறம் அரூபத்தை புரிஞ்சுக்கணும் அரூபம் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அரு இமேஜின் பண்ண முடியாது ஃபார்ம்லெஸ்ஸை வந்து கற்பனை பண்ண முடியாது ஃபார்ம்லெஸ்ஸுங்கிறது புரிஞ்சுக்க ஃபார்ம் தான் மைண்டுக்கு ஃபார்ம் தான் மைண்டுக்கு பிடிபடும் சில இமோஷன்ஸ் பிடிபடும் இப்போ வந்து கோபத்துக்கு என்ன ரூபம் இருக்குது கண்ணெல்லாம் அப்படி அப்படி இறத்த கோபமாக வந்தால் கண்ணெல்லாம் அப்படி தெரியுது அன்புனால் முகத்தில் தெரிகிறது பாடி லாங்குவேஜை வச்சு தான் மனசை புரிஞ்சுக்கிறோம் ஆதிசங்கரே சொல்கிறார் எல்லாருக்கும் சுவாவமாக இருக்குதுன்னு அதாவது பசுமாடெல்லாம் கூட கையில் குச்சி எடுத்துனா ஓடுறது அந்த பாடியை பார்த்தோன்னே தெரியுது கையில் குச்சி எடுத்துன்னு மிரட்டின்ண்டே வந்தால் ஓடுறது புல்லை காமிச்சா ஓடி பக்கத்தில் வருது அதுதான் பசுவாதிபிஷ்ட அவிசேஷாத்தினர் பிரமாணப்பிரமேய விவகாரம் பசுவாதிபிஷ்ட அவிசேஷா இதை ஒன்ன பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்றதுங்கிறது பசுமாட்டுக்கும் சரி ஹியூமனுக்கும் சரி காமன் அப்படிங்கிறது துக்கம் வரும்னா விலகிறான் சுகம் கிடைக்கும்னா நோடி போறான் சுகே பிரவருத்தி துக்காத்து நிவத்தி எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா பகவானுடைய ரூபம் என்னது கடவுளுக்கு வடிவம் உண்டா அப்படின்னு கேட்டா அனிர்தேஷ தேடிக்கண்டுன் கண்டுேன் திருமாலுடு நான் முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடிக் கண்டு கொண்டேன் அதனால் மாணிக்கவாசகர் பாடினார் ஓர்ருவம் ஓர் நாமம் ஓருருவம் இல்லாருக்கு ஒரு பேர் ஒரு வடிவம் இல்லாருக்கு ஆயிரம் நாமங்கள் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார் கையை தட்டினு பாடுற பாட்டு ஓரு ஒரு நாமம் ஓருருவம் இல்லாருக்கு ஒரு பேர் கிடையாது ஒரு உருவம் கிடையாது அவருக்கு ஆயிரம் நாமாக்களை சொல்லி ஒரு சகசிர நாம் வச்சுருக்கேன் அயுத்த நாமாவளிகின்னு பேர் பத்தாயிரம் நாமாவளி வச்சுருக்கேன் சிவனுக்கு பத்தாயிரம் நாமாவளி அயுத்த அயுத்த நாம பூஜாம் சமர்ப்பயாமிய சகஸிரநாம பூஜான்னு கேட்டிருக்கோம் அயுத்தம்னா பத்தாயிரம் பத்தாயிரம் நாமாக்களால் பூஜை இருக்குது இங்கே பக்கத்துலேயே கையிலே வச்சுருக்கேன் இருக்கட்டும் அனை இதெல்லாம் மனசை பக்குவப்படுத்துகிறதுக்கு தானே தவிர பகவானுக்கு ரூபம் இல்லைங்கிறது இந்த நாமத்தோட விஷயம் ஆகா வப்புகு அப்படின்னா சரீரம் நிர்தேசிய வப்புகுன்னா குறித்து காட்டக்கூடிய சரீரம் இவர் சொல்கிறார் கையில் தண்டம் வச்சுட்டுருக்கான் பார் அவன் தான் தண்ட பாணின்னான் வில்லு வச்சுட்டுருக்கான் பார் அவன் தான் கோதண்ட அதெல்லாம் நிர்தேசிய வப்புகு ராமர் இப்படி திரிபங்கியாக இருக்கார் இவர் வந்து கிருஷ்ணர் திரிபங்கியாக இருக்கார் திரிபங்கி லலிதா ஆக்ருத்தையே நமகா அப்படிலாம் இருக்குது ரூபங்கள்லாம் சொல்லியிருக்கு ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் பகவானுடைய ரூபம் அது ஏதோ தற்க தாற்காலிக கீதையில் பகவான் சொல்கிறார் உண்மையிலேயே நான் வந்து ரூபம் இல்லாதவன் ஆனால் இந்த ஹியூமன் ஃபார்மில் நான் இப்போ தற்காலிகமாக வந்திருக்கேன் ஆனால் அந்த ஜனங்கள் இதைத்தான் உண்மைன்னு நம்பிடுறான் ஆகையினால் அதை வந்து அவர்களை திட்டுறார் அவ்க்தம் வக்தி மாபண்ணம் மன்னியே மாம் அபுத்தய அபுத்தயாங்கிறது சரியாக திங்க் பண்ண தெரியாதவர்கள் அவ்வக்தம் அவ்வ்தம்னு சொன்னால் என்ன அர்த்தம் வக்தமாகாதன்னு அர்த்தம் வியமாகாத என்ன ஆனால் அவ்வக்தம் வக்தி மாப்பம் ஆக்தி வக்தியை உடையவனை போல நான் காணப்படுறேன் ஆனால் எனக்கு உண்மையிலேயே நான் இந்திரியங்களுக்கு புலப்படாதவன் கண்ணால் பார்க்க முடியாது பகவான் சப்தஸ்பரிச ரூபரச கந்தங்களுக்கு அப்பாற்பட்டவன் ஆஹ ததேவ ரூபம் அஸ் சைத்தி என்ன சொல்லியிருந்தேன் திடீர்னு ஸ்டாக் ஆகிடுது ஒன்று ஆ அவ்வியக்தம் வக்தி மாப்பன்னம் அவ்வியக்தம் வக்தி மாப்பம் மன்னியே மாம் அபுத்தயாங்குற புத்தி முட்டாள்தான் வந்து எனக்கு ரொம்ப வியக்தமாக இருக்கேன்னு நினச்சுன்ருக்கான் அப்படின்னு ஒன்று அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறார் அவஜானந்தி மாம் மூடாகா மனுஷீம் தனுமாசிரிதம் இந்த மனுஷரீரத்தில் இருக்கிறவனா என்னை நினைச்சி ஜனங்கள் அவமானப்படுத்துகிறார்கள்ங்கிறது அவருக்கே இந்த காம்ப்ளெக்ஸ் இருந்ததுன்னா அபமானம் பண்ணுறா என்ன எல்லாரும் கிருஷ்ணர் சொல்கிறார் நான் ஏதோ உடம்பு மனுஷரீரத்தில் இருக்கேங்கிறதுக்காக என்னோடய இதை குளோரியே தெரிஞ்சிக்காமல் இந்த முட்டா பசங்கள்லாம் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அதுலேருந்து அதனுடைய தாற்பயம் என்னென்னா வடிவமற்ற இறைவனுக்கு வடிவம் இருப்பதாக நினைப்பது பகவானுக்கு செய்யும் அபமானம் அப்படிங்கிற வியாசரோட ஒரு ஸ்லோகம் உண்டு அது அந்த ஸ்லோகம் நினைவுக்கு வரல எங்கேயும் வியாபகமாக இருக்கிற உன்னை ஒரு வக்கிரத்தில் பண்ண பாவத்தை மன்னிச்சுக்கோங்கிறார் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் சர்வ வியாபகமாக இருக்கிற உன்னை ஒரு ஒரு விக்கிரகத்தில் நினச்சதுக்கு மன்னிச்சிக்கோ எல்லா இடத்துலையும் நீ இருக்கிற போது யாத்திரை போனேன் பார் அது ஒரு தப்புங்கிறார் யாத்திரை போனேன் எல்லா சர்வ வியாபகமாக நீ அப்படியே ஒன்று சொல்லுவார் அப்புறம் எல்லா வாக்காகவும் இருக்கிற நீ உன்னை போய் நான் ஸ்தோத்திரம் பண்ணேன் பார் அப்படின்னு அது ஒரு ஸ்லோகம் இருக்குது அதனால் இன்னொருத்தன் சொன்னால் சந்தியாவந்திரம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் சொன்னான் என்ன அதாவது என்னென்னா எனக்கு அஜ்ஞானங்கிற இருட்டு நாசமாக போயிடுத்து ஞானம்ங்கிற சூரியன் உதித்தாச்சு இந்த சூரியன் உதிக்கலாம் மறையலாம் இந்த ஞானம்ங்கிற சூரியன் ஒரு நாளும் உதிக்காது மறையாது சந்தியா காலமே கிடையாது அதனால எனக்கு சந்தியாவந்தனமே இல்லைன்னு விட்டான் கரெக்டு தானே அப்போ சாப்பிடாமே இருந்துவிடும் நல்லது இப்படிலாம் ஸ்லோகம் இருக்குது ஆ அஜானங்கிற இருட்டு போயிடுத்து ஞானங்கிற சூரியன் இருக்கு எப்போவுமே இருக்குது அப்படி இருக்கிறபோது என்னத்துக்கு அனாவசியமாக இதெல்லாம் வந்து பஞ்சபாத்திரத்தை தூக்கிண்டு எல்லாம் பண்ணணும் அப்படி சொல்லி ஆ அநிர்தேஷ்ய ஆஹா இ இதம் இதம் தத்து இது தான் அது இத்தகையவன் அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்தது ரோதசி அது அனிர் தேசவபு ஓம் விஸ்வஸ்மை நம விஷ்ணவே நமஹான்னு முதல்ல வந்தது இப்போ இன்னொரு விஷ்ணு வந்திருக்கு ரோதசி வியாபிய காந்தி அப் அதிக்காஸ்தா इति पार्थ அபியு வப்பப்போதீ பார்த்த காம்வா इति महाभारते ரோதசி வியாபிய ரோதசின்னு சொன்னால் ஆகாசத்தை வியாபிச்சுன்னு அர்த்தம் காந்திஹி அபியதிகா ஸ்தாசிய அஸ்ய காந்திஹி அஸ்ய காந்திஹின்னு அர்த்தம் இவருடைய பிரகாஷம் இவருடைய பிரகாஷம் ஆகாசத்தை வியாபித்து அதுக்கு மேலேயும் இருக்கிறதுனால இவருக்கு பேர் விஷ்ணுவான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார்னு சொல்லி பொதுவாக Vishnu விஷ்ணுங்கிறதுக்கு முதல்ல சொல்கிறபோது விஷ்ணு சப்தத்துக்கு அர்த்தம் விஷ்ணு சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் சொல்லியிருக்கார் ஏகப்பட்ட அர்த்தம் விஸ்வம் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் நிறைய இருக்குது முதல்ல விஷ்ணு சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் சொல்லியிருக்கார் இங்கே சுருக்கமாக தான் சொல்கிறார் ஆக ரோதசி வியாபிய ஆகாசத்தையும் வியாபிச்சு ஏன்னா அது ஒரு மந்திரம் இருக்குது அதனால தான் அவர் இப்படி சொல்கிறார் அனிர்தேஷ்பு விஷ்ணு ரோதசி வியாபிய அனிர்ஷியம் அப்புகங்கிறதுக்கு சச்சிதானந்தலட்சணம்னு சொல்லியுடர் இவர் தாரகபிரந்த வியதி விட்சய்தீ தீப்பத்தை விஷ்ணு அஹ விட்சயிற இது எடுத்துன்ட்ருக்கர் ரூபத்தை எடுத்துன்ட்ருக்காருங்கிற பிரகாஷங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கொண்டிருக்காரு காந்தி அபியதிக்க வியப் மெதசீ பார்த்த காந்திர் அபியாஸ் கிரமண்சாப்பா விஷ்ணுரிசம் சரி ஆக இப்போ இது எங்கேயோ வேத மந்திரத்துலேயும் இருக்குது இந்த ரோதசிங்கிறது யாரும் அதை குறிப்பிச்சு காமிக்கலை ரோதசிங்கிறது வேதத்தில் உபயோகப்படுத்துகிற பதம் ஆகாசத்தை வியாபித்து அவருடைய பிரகாஷம் ஓங்கி இருக்குதுன்னு அர்த்தம் சைதன்யத்துக்காக சொல்கிறார் அப்படி பிரகாஷம்னு இது வந்து இந்த மாதிரி ஜடப்பிரகாசம் இல்லை ஞான பிரகாஷம்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஆக பகவானுடைய பிரகாசம் காந்திஹி ஆக அந்த விஷ்ணு சப்தத்துக்கு அவர் அந்த பிரகாஷம்னு அர்த்தம் எடுத்துக்கிறார் பிரகாஷம் வியாபிச்சிருக்கு அதுக்கு இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணுறார் மகாபாரத்தில் அப்புறம் க்ரமணாத்வான் இருக்குது இதே தான் வழக்கமாக திரும்ப திரும்ப சொல்கிறது திருவிக்ரமம் அவதாரம் விஷ்ணு ச சன்னோ விஷ்ணு உருக் க்ரமஹா அங்கே விஷ்ணு சப்தம் யூஸ் பண்ணுறோம் உருக்கிரமஹா விஷ்ணு அப்படிங்கிற அர்த்தத்தில் அதனால விஷ்ணுரி அபிசிதாங்கிற இடம் விஷ்ணவங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லியூட்டர் அடுத்தது காமதேவ காமபாலக்காமி காந்தகமாக அனேஷ் வபுர்விஷ்ணு வீரோ நந்தோன வீரக்கு அர்த்தம் கித்தமீர वी गति, वी गति प्रजनकांती, प्रजनकांती, असना खादनेशू, असना खादनेशू, इति வீதிவிரந்தீ அசனா இது தாத்து பாடாத் गत्यादि வீரங்கேம பக்தர்களின் மனத்தை எளிதில் சென்று அடைவதாலும் போரில் ஆயுதங்களை வேகமாக செலுத்துவதாலும் புதிது புதிதாக உலகை தோற்றுவிப்பதாலும் வீரர் வீர சப்தத்துக்கு அர்த்தம் கத்தியாதி மத்துவாதி கத்தியாதின்னா இந்த அர்த்தம் இருக்குங்கிறார் கதி வியாப்தி பிரஜன காந்தி அசன காதனேஷு இத்தனை மீனிங் இருக்குங்கிறார் இத்தி தாது ஆஹா வீரகாங்கிறதுக்கு இத்தனை அர்த்தம் சொல்கிறார் ஆஹா எங்கேயும் எல்லாருடத்துலையும் எங்கே எல்லா சர்வ கத்தினால் எங்கேயும் வேகமாக போகிறவர் எல்லாத்தையும் வியாபிக்கிறவர் படைப்பை சிருஷ்டியை உண்டு பண்ணுறவர் பிரகாசம் உடையவர் அப்புறம் வந்து எல்லாவற்றையும் உண்பவர் அப்படிங்கிற அர்த்தங்கள்லாம் இருக்குது அதனால் வீரகா இது இத்தனையும் இத்தனை அர்த்தத்தையும் எடுத்துக்கலான்னு விட்டார் வீரகாங்கிறது இந்த இத்தனை அர்த்தத்தை இத்தனை காரியத்தையும் பண்ணுறார் அவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிறார் அதாவது முதல்ல சொன்ன விஷ்ணு அர்த்தத்துக்கு வியாபகம்னு இப்போ சொல்கிற விஷ்ணுங்கிறதுக்கு பிரகாஷம்னு அர்த்தம் எடுத்துக்கணும் அவர் எங்கேயும் வியாபிச்சிருக்காருங்கிற அர்த்தம் அது சத்ரூபம் முதல்ல சொன்ன விஷ்ணு இப்போ சொல்கிறது சித்ரூபம் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு தாரக பிரம்மானந்தர் சொல்கிறார் அஜதி கட்சதி பக்தானாம் ஹயம் க்ஷிபதி அஸ்திராணி தேவாசுர சங்கிரமே அசுரான் பிரதி வீரா வீரசப்தத்துக்கு அர்த்தம் பக்தர்களுடைய ஹ்தயத்துக்குள்ளே போகிறார் இல்லாட்டி தேவாசுர சங்க யுத்தத்தில் வந்து அசுரர்களை நோக்கி அஸ்திரங்களை போடுறார் அதனால் அஜக் கதிப்பணையோஹோ இத்த இதெல்லாம் கிராமர் பாயிண்ட்டு இந்த ரக்கு பிரத்யத்தினால வீரா இது ரூபம் அதான் இவர் க்ளீனாக எழுதுறார் கச்சதி பிரஜனையதி தீபியத்தை அஸ்யதி காததி கச்சத்தின்னா நடக்கிறார்னு அர்த்தம் பிரஜனையத்தின்னா உண்டு பண்ணுறாருன்னு அர்த்தம் தீபியத்தின்னா எல்லாத்தையும் விளக்கிறாருன்னு அர்த்தம் அஸ்யத்தின்னா தூக்கி போடுறாருன்னு அர்த்தம் காதத்தின்னு சொன்னால் எல்லாத்தையும் சாப்பிட்றாருன்னு அர்த்தம் ஆ சிருஷ்டிஸ்தி லய கர்த்தா அதுக்காக வேண்டி வி கதி அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கணுங்கிறார் வி கதி அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும் சரி ஏன்னா அந்த வீரகாங்கிற சப்தம் நிறைய இடத்துல வந்து விடுத்த வீர சக்தி மதாம் சிரேஷ்டோ தர்மோ தர்ம விதுத்தம அங்கேயும் பார்த்துருக்கோம் ரெண்டு இடத்துல வந்திருக்கு ஆகலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி எடுத்துக்கணுங்கிறார் கதிவியாப்தி பிரஜன காந்திய அசன காதனேஷூ இத்தனை தாத்து பாடம் இருக்குது இந்த ரக்குங்கிறது பிரத்யேயமாக வீங்கிறது தாத்து ரக்குங்கிறது ஒரு பிரத்யேயம் எல்லாம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சது தான் பண்ண முடியும் ஆக அந்த ரக்குங்கிற பிரத்யத்தில் இதை சேர்த்திருக்கு ஆகையினால் பகவான் இத்தனையும் பண்ணுறார் அப்படின்னு அர்த்தம் அதனால் இத் எத்தனை வீரகாங்கிறது வந்திருக்கு விஷ்ணு சகசிரநாமத்தில் வீர சப்தம் எந்த இடத்துல வந்திருந்தாலும் இத்தனை தாத்தர் இருக்கிறதுனால நீங்கள் எந்த சௌரியமாக மீனிங்கை வச்சுக்கோங்கோ அப்படின்னு பொதுவாக சொல்கிற மாதிரி இருக்குது சரி இனி அனந்தா வீ அனிர்தேஷ அபூர்வ விஷ்ணு வீரகா अर्थम அனந்த அனந்த அள்பாக்கலாம் வியா சர்வா காலத்தி அனந்த சத்தம் ஜானமன கன்தர்வசர நாந்தி தேனந்தோய் அய்விபராணவா் அனந்த அனந்த விய எங்கும் நீக்கமர வியாபிச்சிருக்கார் நித்தியத்வாத் ஆஹா தேசத்த வியாபித்வாத் அப்படி நம்ம போட்டுக்கணும் நித்தியவாத் காலத்த நித்தியவாத் வஸ்த சர்வாத்மத்துவாத் அதுதான் கே போட்டிருக்கார் தேசத்த காலத்த வஸ்து தேசத்த வியாபித்வாத் காலத்த நித்தியவாத் வஸ்த சர்வாத்மத்துவாத் அபரிட்சி அன்லிமிட்டட் அப்படின்னு அர்த்தம் எதுனாலையும் அவரை கண்டிஷன் பண்ண முடியாது வரையறுக்க முடியாது பரிச்சின்னம்னால் என்ன அர்த்தம் வரையறைக்கு உட்பட்டதுன்னு அர்த்தம் நாமரூபங்களெல்லாம் வரையறைக்கு உட்பட்டுருக்கு நாமரூபத்துக்கு அதிஷ்டானம் வரையறைக்கு உட்படாது இதுதான் சமன்வயம்னு பேர் ஒரு ஒரு நாமத்துலேயும் வஸ் எந்த வஸ்துவை பார்க்குறோம் ஒரு ஒரு நாமத்துலேயும் சகசிரநாமமும் எத்தனை பேரை சொல்கிறது எத்தனை பேரை சொல்கிறது அதான் ஆரம்பிக்கிறபோது என்ன சொல்கிறோம் என்னது சஹசிரமுஹூர் புருஷோத்தமசிரநேற்றானபாதபாஹோ சஹசிரநாஸ்தவனம் பிரசஸ்தம் நிருச்சியத்தை ஜென்ம ஜராதிசாந்தியை ஆச்சாரியில் இந்த பாஷியம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார் ஜென்மஜராதிஷாந்தியை நிச்சயேன்ன உச்சியத்தை சமயக் உஷ் உச்சியத்தை நன்றாக சொல்ல போகிறேன் சஹசிரமூ மூரே புருஷோத்தம சகசிரம்னா கண்கவுட்லஸுன்னு அர்த்தம் சஹசிரநேற்ற ஆனன பாதபாஹோ சகசிரநேற்றங்களையும் முகத்தையும் உடையவர் கால்களெல்லாம் உடையவர் சகசிரநம்னா ஸ்தவனம் பிரசஸ்தம் சஹசிரநாமம் வந்து ஸ்தவனம் பிரசஸ்தம் சஹசிரநாமத்தை புகழ்ந்து பிரசஸ்தம் ஸ்தவனங்கிற மிகவும் புகழ்ந்து பேசப்பட்டிருக்கிற ஸ்தவனத்தை நெருட்சியதே நன்றா நிருச்சியதேன்னா வியாக்கியானம் பண்ணுறேன்னு அர்த்தம் வியாக்கியானம் பண்ணுறேன் எதுக்குன்னா ஜென்ம ஜராதி சாந்தியை இந்த பிறந்து வயசான அவஸ்தை இந்த சாகிறது புறக்கிறது ஒரு அவஸ்தை வயசான காலத்தை அனுபவிக்கிறது ஜென்ம ஜர ஆதின்னு போட்டுட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாம் எக்ஸட்ரா ஷரீரம் எடுக்கிறதுன்னு அர்த்தம் இது வேண்டாம் இந்த சரீர அபிமானமே இல்லாமல் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவோம் ஆஹ் இதெல்லாம் வியாபித்துவ அதை அபரிச்சின்னா அதனால் என்ன அர்த்தம்னா அனந்தா அதுக்கு என்ன ஸ்ருதி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அனந்தம் சத்தியம் அனந்தம் ஞானம்னு அர்த்தம் அனந்தத்துக்கு தனியாக அர்த்தம் சொல்ல மாட்டோம் ஏன்னா அனந்தங்கிற வார்த்தையே அன்லிமிட்டடாக இருக்குது அந்த வார்த்தை அதனால் பிரம்மனுக்கு அனந்தம் வந்து டைரெக்டாகவே பொருந்தோம் ஆனால் இந்த சத்தியம் ஞானத்தில் தான் சந்தேகம் அதனால் ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுறார் பிரம்மன் வந்து அனந்த சத்தியமாக இருக்கு அனந்த ஞானமாக இருக்குங்கிறார் ஆக அன்லிமிட்டட் எக்ஸிஸ்டன்ஸ் அன்லிமிட்டட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறார் பிகாஸ் கான்ஷியஸ்னஸ் இஸ் அன்லிமிட்டட் அன் எனது அன்லிமிட்டட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆக எக்ஸிஸ்டன்ஸை வந்து நேம் ஃபார்ம் தான் லிமிட் பண்ணுறதே தவிர எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் நாட் லிமிட்டட் பை நேம் ஃபார்ம் புரிஞ்சிக்கணும் இருப்பு என்பது பெயராலும் வடிவங்களாலும் வரையறுக்கப்படாதது அதே மாதிரி அறிவு உணர்வு என்பதும் பெயர்களாலும் வடிவங்களாலும் வரையறுக்கப்படாதது அப்படி சொல்லணும் ஆகையினால் பகவானுக்கு என்ன பேர் அனந்தா நமோஸ்தனந்தாய சஹசிரமூர்த்தையே ஆஹா அனந்தாய நமஹா அப்புறம் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் அது மொதல் அர்த்தத்தை அது எடுத்துனுடர் அனந்தசத்துக்கு சுத்தச்சைதம் சுத்தசம் ப்ரஹ்ம அது எழுத்துனுடர் இன்னொரு அர்த்தம் சொல்லார் கதர்வப்சர சித்தாச்சாரம் அந்த நி தனந்தய விஷ்ணுபுராணவச்சா அதாவது இந்த கந்தர்வர்களோ அப்சரஸோ சித்தர்களோ கிண்ணரர்களோ உரகரர்களோ சாரணர்களோ யாருடைய குணத்தை சொல்லவே முடியாது பகவானுடைய பெருமையை ஆயிரம் படைச்ச ஆதிசேஷனாலையும் சொல்ல முடியாது அந்தம் குண குணானாம் அந்த நி குணானாம் அந்தம் நித அனந்த அயம் அவ்வய அனந்த இந்த மாறாத நிர்வீக்காரமான இந்த பிரம்மனுக்கு அனந்தகான்னு பேர் இப்போ ஞான் வச்சுக்கணும் சகசிரநாமங்களும் ஒரு வஸ்துவையே அன்வயிக்கிறது இல்லை அதுதானே சகசிரநாமம் உபநிஷத்தில் எல்லா மந்திரங்களும் சர்வே வேதா எத் பதம் ஆமந்தி எல்லா வேதங்களும் எந்த பதத்தை குறித்து பேசுகின்றனவோ உபதேசிக்கின்றனவோ அதனால தான் உபநிஷத்தில் பிரம்மசூத்திரமெல்லாம் இந்த வந்து அதை நி நிர்ணயம் பண்ணுறோம் இந்த மந்திரம் பிரம்மணத்தான் சொல்கிறது இந்த மந்திரமும் பிரம்மனை தான் சொல்கிறது இந்த மந்திரம் பிரம்மணத்தை சொல்கிறதா ஆமாம்மா இதுவும் பிரம்மணத்தான் சொல்கிறது எப்படி சொல்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க போவோம் அப்படின்னு சொன்னால் இந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி தான் அங்கேயும் சொல்லியிருக்கு இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்கிறதுனால இதுவும் அதுதான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா பிரம்மசூத்திரம் ஒரு ஒரு மந்திரத்தையும் எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கிறது இப்படியா அப்படியான்னு நாலஞ்சு சந்தேகம் குறைஞ்சது ரெண்டு அதுக்கப்புறம் இத்தனையும் சொல்லி இல்லை இல்லை அப்படி தான் சொல்கிறது அப்போ இப்போ நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா விஷ்ணு சாஸ்திர நாம் படிச்சுட்டு ஒரு ஒரு நாமாவையும் வச்சுட்டு எதை பண்ணுறோம் ஒரு பொருளை தான் சொல் ஆயிரம் நாமங்களை வச்சுக்கிட்டு எதை பார்க்குறோம் ஒரு வஸ்து தான் அந்த ஒரு வஸ்துவை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நாமங்கள் நிறைய நேரம் நல்ல நேரமாக போகிறதே பல ஆங்கிளில் பார்த்துட்டு தானே இருக்கும் இல்லாட்டி நேரம் தேவையில்லா வீணாக போயின்னு இருக்கும் துவைதத்தில் போய் ராகத்வேஷத்தில் முடியும் அப்புறம் துக்கத்தோடு அ படுக்கணும் ஆஹ இஷ்ணு புராண வச்சனாத்வா அனந்த அதாவது இது வந்து இது வந்து சகுண பிரம்மனை சொல்கிறது பகவானுடைய கல்யாண குணங்களுக்கெல்லாம் முடிவு சொல்ல முடியுமா நீ பகவானோட குணங்களை எல்லாம் கொஞ்சம் நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் முடியாது அதுக்கு தான் கதை எல்லாம் பாகவதம் படிக்கிறது புராணங்கள்லாம் படிக்கிறது ஆகா பகவானுடைய குணங்களுக்கு எல்லையே இல்லை இது சகுணம் அதனால்தான் இங்கே சொல்கிறார் குணான் முதல்ல சொன்னது நிர்குணம் இங்கே சொல்கிறது சகுணம் அவருடைய அனந்த கல்யாணம் அங்கேயும் பாருங்கள் அனந்தன்னு இருக்குது கல்யாண குணகண ஏக்க நிலைய ஒரே வஸ்து எல்லா சத்குணங்களும் யார்கிட்ட இருக்குன்னா அந்த ஒரு வஸ்துக்கிட்ட தான் இருக்குது அதனால்தான் கீதையில் பகவான் சொல்கிறார் யார்கிட்டையார் நல்ல குணம் இருந்ததுன்னா அது அவனோடதுன்னு நினைக்காதே என்னோடது தான் ஆனால் அதே சமயம் கெட்ட குணமும் அங்கே தான் போகும் அது போகும் ஆமாம் அதை நினைக்க வேண்டாம்னு கெட்ட குணமும் அவர் தானே அதிர்ஷ்டானம் அதனால தான் இந்த மாதிரி இடம் வர்றபோது தான் சித்தாந்தத்தில் ப்ராப்ளம் அப்போ உடனே பகவான்கிட்ட கெட்ட குணம்லாம் இருக்குதுன்னு சொன்னால் பகவான் அப்படி நல்லாவாக இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த ஈஸ்வரனாக வச்சுட்டுருக்கிற போது ஓகே எனக்கு பின்னமாக இருக்கிற ஈஸ்வரன்னா ஓகே அஹா நான் அல்ப குணம் நான் ரொம்ப மோசமான ஐக்கியப்ப அவர் யோக்கியமாக மகா யோக்கியன் யார் ஈஸ்வரன் அனந்தகர் அவரோட குணங்களுக்கெல்லாம் எல்லையே இல்லை அவரோட நல்ல குணங்களுக்கெல்லாம் எல்லையே இல்லை என்னோட மோசமான குணத்துக்கும் எல்லையே இல்லை இப்படியே தாசோகம் இப்படி இருக்கணும் நல்லவனாவது கெட்டவனாது சர்வம் பிரம்மமயம் நல்ல குணங்களும் உண்மை இல்லை கெட்ட குணங்களும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி இது ஒரு கட்சி உனக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கோ அந்த கட்சியில் பேசாம உன்னை வந்து இப்படி சொல்லிண்டா உனக்கு நன்னா இருக்குன்னா இல்லை நான் வந்து என்னது அக்கிரம அநியாயத்தோட இருப்பிடம் நான் தான் அப்படின்னு உன்னை தாழ்த்திக்கோ இல்லை அவரை வசதி உன்னை தாழ்த்து ஆனால் எதுக்கு ரெண்டு அவரும் அவரும் இருக்கார் நீயும் இருக்க நாங்கள் இருக்கிறதான் பார்க்குறோமே தவிர இருக்கிறவனை பார்க்கறது இல்லை இருப்பைத்தான் பார்க்குறோமே தவிர இருப்பவனை பார்ப்பதில்லை ஈஸ்வரனும் இல்லை ஜீவனும் இல்லை அப்படி சொன்னால் என்னமோ பண்ணும் அந்நியாயமாக உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக நரகம் வச்சுருக்கு அப்படின்பா நான் அதுக்காக பண்ணாமல் இல்லையே நானும் விவகாரம் பண்ணுற போது நமஸ்காரலாம் பண்ணிட்டு தானே இருக்கும் அதுதான் சத்யம் ட்ரூத் இஸ் ட்ரூத் சத்தியத்தை எப்படி மறைக்க முடியும் ஆஹா கந்தர்வாப்சரசித்தா கிண்ணரோரகசாரணாக நாந்தம் குணானாம் கச்சந்தி குணானாம் அந்தம் நச்சந்தி நச்சந்தினா அது முடியாதுன்னு அர்த்தம் கெட்சந்தினால் நான் அவரால் வாழ்கள் அவர்களால் சொல்ல முடியாது யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்டே ரிஷிகள் கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள் யாரெலாம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அவரை வர்ணனை பண்ண முடியாதுப்பா அப்படி இருக்கிற போது நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட மனசை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு சித்த சுத்திக்க வேண்டி நான் பகவன் நாமாவை சொல்லியிருந்திருக்கேன் அவ்வளோதான் இது புஷ்ஷ்ணு புராண வச்சனாத்வா அனந்த அடுத்தது தனஞ்சய எத்து திஜயே பிரபூதம் தனம் அஜ அஜயத்து தின தனஞ்சய அர்ஜுன பாண்டவா தனஞ்சய் எல்லோருக்கும் புரியுது பகவானே சொல்லிட்டார் விபூதி யோகத்தில் பாண்டவர்களுள் நான் தனஞ்சயனாக இருக்கிறேன் அந்த காலத்திலே ஃபண்ட் ரைஸிங்லாம் இருந்துருக்கு ஃபண்ட் ரைஸிங்கெலாம் இல்லாமல் முடியுமா ஃபண்ட் ரைஸிங் ராஜசூகை யாகம் பண்ணணும்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் யுதிஷ்டர் பெரிய யாகம் பண்ணுறார் யாகத்துக்கு பணம் வேணும் பணம் வேணும்னா என்ன பண்ணுறது அதுவும் இந்த மாதிரி யாகத்தை பண்ணணும்னா எல்லா ராஜாக்களும் சேர்ந்து கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணுறதுன்னா பணம் கலெக்ட் பண்ணுறதுக்கு பணத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து ராஜசூவி யாகத்தில் கேஷியர் ஆறு தெரியுமோ துரியோதனை அதுதான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் கிருஷ்ண தான் சொன்னார் கேஷ் எல்லாம் அவன்கிட்ட கொடுத்துரும் அவன் கையில் தனரேகை ஓடுறது எத்தனை அவன் கொடுத்தாலும் தீராது அப்படின் தீராதுன்னா அர்த்தம் குறையாதுன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா தின ராஜசூவி பணத்தை எல்லாம் வச்சு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதெல்லாம் துரியோதனை பணத்தைெல்லாம் கொண்டு வந்து அர்ஜுனன் வரான் வசூலுக்கு வரான்னு தெரிஞ்ச உடனே ராஜாக்கள்லாம் அவங்க முன்னாடியே அனுப்பிச்சுட்டான் அர்ஜுனன் வந்து வரப்போறான் ராஜசூயாகத்துக்கு எல்லா ராஜா அதாவது ரெண்டு பணம் ராஜசூயாத்த எல்லாரும் அங்கீகரிக்கணும் அப்போ அவன் பண்ணிக்க முடியும் ராஜசூயம் பண்ண முடியும் இல்லாட்டி பண்ண முடியாது நீ ராஜசூயம் பண்ணுறதுக்கு உனக்கு தகுதி என்ன ஜெயிச்சுட்டு நீ வேணால் ராஜ பண்ணுனால் பண்ணி தான் அதே மாதிரி தான் அந்த குதிரையை ஜெயிக்கிறது அஸ்வமேதத்துலேயும் அப்படி தான் அப்போ தான் அவன் அந்த எல்லாருமா சேர்ந்து அவனை சக்கரவர்த்தியாக ஒத்துக்கிறது அப்போ இவன் வசூலுக்கு வர வசூலுங்கிற வார்த்தையே சொல்கிறேன் யார் அர்ஜுனன் வந்து ராஜசூரியாகத்துக்கு வசூலுக்கு வர்றான்னு கேட்ட உடனே அவனும் கொண்டு கொட்டிகிட்டு போயிட்டான் இவன் போய் அங்கே போய் சண்டை போட்டு கொடுக்கலன்னா அம்ப எடுத்துருவான் அதனால் திக்விஜயே பாருங்க எத்து அர்ஜுனகா எத்து எந்த ஒரு திக்விஜயத்தில் பிரபூதம் தனம் அஜயத்து பிரபூதம் தனம் நிறைய பண தனத்தை அஜயத்து அஜயத்துன்னு ஜெயிச்சு சேகரித்தான் அதனால் தனம் ஜெயஹா அஜயத்து தன்னோட வீரத்தை காமிச்சு அதான் இப்போ என்னென்ன பல்லரசுங்கிறான் இல்லையா பல்லரசு பவர்ஃபுல் கண்ட்ரி அதுமாரி பவர்ஃபுல் பர்சன் அர்ஜுனன் வரான்னு கேட்ட உடனே அங்கங்கே இந்த ரகுவம்சத்துலேயும் அப்படிதான் வரும் குபேரங்கிட்ட குபேரங்கிட்ட போய் பணம் வாங்குறதுக்காக தேரில் நல்ல நேரம் பார்த்து ராத்திரியே உட்காந்துருவான் ரகு ரகுவம்ச கதையில் வரும் அதாவது ரகு வந்து எல்லாத்தையும் தானம் பண்ணி மண்ணு சட்டியை வச்சுன்னு உட்காந்துருப்பான் அந்த நேரம் பார்த்து ஒரு வித்யார்த்தி வருவர் ஆசிரமத்திலேருந்து வரதந்துன்னு பேர் அவர் வந்து அவரோட அவ அவரோட குரு இருக்கார் கௌத்ஸர்னு பேர் அந்த கௌத்ஸர்கிட்ட போய் படித்து முடித்த உடனே உங்களுக்கு என்ன கொடுக்கணும் குருதக்ஷிணை அப்படின்னு கேட்ட உடனே அவ வந்து பரவாயில்லப்பான்னு சொல்லணும்னா இல்லை நீங்கள் சொல்லணும் சொல்லணும்னு கொஞ்சம் கம்பல் பண்ணுவோம் அப்போ அவர் சொல்வார் நீ எங்கிட்ட பதினாலு சாஸ்திரம் படிச்சிருக்கேன் அந்த 14 சாஸ்திரத்துக்கு பதினாலு பதினாலு கோடி வரா இவ்வளோ கோல்டு வணும்பு ஏன்னா இவன் நெய் நெய் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பான் போய் எடுத்துட்டு உக்காந்துட்டு வானு இவன் எங்கே போவான் தரித்திர பிராமணன் அப்போ தான் முடிச்சிருக்கான் பதினாலு சாஸ்திரம் படித்ததுனால நீ இவ்வளோ வேணும்னு சொல்லிவிடுவார் அவர் அதனால் இவன் யார்கிட்ட போவான் நேரம் ரகுட்டை வருவான் அந்த நேரம் இவன் விஸ்வஜித்து யாகம் பண்ணி எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு உட்காந்துருவான் இவர் வந்துட்டாருன உடனே இவருக்கு பாதை பூஜை பண்ணுறதுக்கு வர சட்டியை பார்த்தோடனே புரிஞ்சு போய்டனுக்கு ஏன்னா வழக்கமாக தங்க பாத்திரத்தில் வெள்ளி பாத்திரத்தில் அபிஷேயம் பண்ணுறவன் அன்னைக்கின்னு பார்த்துட்டு மண் சட்டியை எடுத்துன்னு வந்து காலுக்கு ஜெலமிடுறான் நம்ம வந்த காரியம் அவ்வளோதான் நமக்கு வரவேற்பு இப்படி இருக்குது இனி என்ன அப்புறம் அவன் கேட்பான் யார் ரகு கேட்பான் என்ன ஆசிரமம் ஆசிரமம் எப்படி இருக்குதுன்னு விசாரிப்பான் அதெல்லாம் பார்க்கணும் காளிதாசரோடது ஆசிரமம் எப்படி இருக்குது மரமெல்லாம் எப்படி இருக்குது பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது வாட்டர் எப்படி இருக்குது ஃபுட்டெல்லாம் எப்படி எப்படி கேட்பான் தெரியுமா எப்படி விசாரிக்கணும் ஒரு வித்யார்த்தியை எப்படி பேசணுங்கிற அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் காளிதாசர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் இந்த ரொம்ப தயங்கிகிட்டே இருப்பான் ஒன்று சொல்லுங்க அப்போ சொல்லுவான் உங்களை பார்த்தா நிலமையே வேலையாக இருக்குது ஏன்னா நான் வந்த நோக்கம் வந்து எங்கள் குருநாதருக்கு குருதட்சிணை கொடுக்கணும் அவருக்கு வந்து அவர் வந்து பதினாலு சாஸ்திரத்துக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிவிட்டார் எங்கிட்ட அதுக்காக நான் உங்கள வந்து பார்க்க வந்தால் நீங்களும் எல்லாம் யாகம் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா கவலைப்படாது என் பொறுப்பு அப்படின்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுவார்னால் இவர்கிட்ட இங்கே கஜானால் ஒன்றும் இல்லை வந்து சரி குபேரங்கிட்ட போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி தேரை ரெடி பண்ண முகூர்த்தம் எப்போ நல்ல முகூர்த்தம் போய் வாங்கிட்டு வரணுமே அதுக்கு டைம் பார்க்க சொல்லுவார் இப்போவே நல்ல நேரம்னா காலம்புரை இவன் கிளம்பி போகணும் காலம்புரை தான் இவன் கிளம்பணும் அதனால் இவன் என்ன பண்ணுவான் சாயங்காலமே நல்ல நேரம் முகூர்த்தம் சொல்லி தேரில் உட்காந்துவிடுவான் இவன் தேரில் உட்காந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் கஜானாவை ஒப்பிடுவான் யாரு குபேரன் இவன் மேலே வந்து இவனுக்கு என்ன கொடுக்கணும் அதனால் இவன் வர்றதுக்கு முன்னாலே அவன் கஜானாவை ஒப்பிடுவான் அதுக்கப்புறம் என்னாகும்னாட்டா இவர் போய் இவர் சொல்லுவார் இந்த பார் அதுக்குள்ளே வந்து சொல்லுவான் கஜானா ரொம்பி போயிடுச்சு எல்லாம் ஃபுல்லாக ரொம்ப ஒப்பிட்டார் இவர் நம்ம குபேரன் அப்படின்ன உடனே அவர் சீக்கிரம் உடனே தேற விட்டார் எந்தக்கு போகணும் ஆனால் வந்தாச்சு இறங்கின உடனே போய் அத்தனை எடுத்து கோம்பார் இவர்கிட்ட எனக்கு பதினாலாயிரம் தான் ஆகணும் பாவம் அவர் சொல்லி உனக்காக தான் கேட்டால் அத்தனையும் நீ எடுத்துன்னு அதில் முடிவே கிடையாது கன்க்ளூஷனே கிடையாது காளிதாசன் நம்மளை திங்க் பண்ண விட்டுவிட்டார் கதையோட முடிவு என்னென்னா அவன் எடுத்துகிட்டு போனான்னா இல்லையா எல்லோரும் கியூரியஸாக இருக்குமா இருக்கு அதை இவன் என்ன சொல்கிறான் எனக்கு பதினாலாக இருந்தான் அதுக்கு மேலே ஒரு பைசா எனக்கு வாங்காங்கிறான் அவன் என்ன சொல்கிறான் உனக்காக தான் போய் அவன்கிட்ட கேட்டால் அவன் அத்தனையும் கொடுத்துட்டான் இது உன்னோடது நீ எடுத்துகிட்டு போங்கிறான் அவன் நம்மளாக இருந்தால் விடுவோமா யோசிச்சு தனஞ்சயாவுக்கு இத்தனை அர்த்தம் தனம் ஜெயஹா பாண்டவர்கள் ஏன்னா போகிற ஆள் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன நகுலனும் சகாதனும் போனோம் என்ன அவங்களும் வீரர்கள் தான் ஏன்னா அர்ஜுனன் வந்து பெரிய ஆள் இல்லையா ரொம்ப பாப்புலர் பிரசித்தம் ஆகிய அர்ஜுனன் வர்றதை கேட்ட உடனே அதனால தான் கிருஷ்ணர் தனஞ்சயான்னு சொல்கிற போது பாண்டவானாம் தனஞ்சயா பக்கத்தில் ஒருத்தனை உட்காத்தி வச்சுட்டு பாண்டவர்களோள் நான் யுதிஷ்டிரன்னு சொல்லிவிட்டார்னு வச்சுங்கோனே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்காது எல்லாம் சைக்காலஜி எல்லாம் இருக்குது சேர்ந்து தான் இருக்குது ஏன் சுவாமி இப்போ இதெல்லாம் நம்ம பட்டிமன்றம் போடாடுற ஆளெல்லாம் இருக்கான் நம்ம ஊரில் பாண்டவர்களுள் தனஞ்சயன் ஏன் சொன்னார் அர்ஜுனை பார்த்து பக்கத்தில் அவன் இருக்கான் நீ நான் ஐக்கியம் சொல்லியாச்சு தொமேவாகம் அகமேவ் உங்கள்கிட்ட இருக்கிற விபூதியெல்லாம் நான் தான் உன்னோட அதிஷ்டானமும் நான் தான் குணங்களும் நான் தான் சர்வகுணவியாபி பகவானு கண்ணிமா என்னத்தை சொல்வது ஆஹா எத் எத்து பிரபூத்தம் தனம் தி திக்விஜயே அஜயத் தின தனஞ்சய அர்ஜுனா பாண்டவானாம் தனஞ்சயா இது பகவத் வச்சனாத்து பகவானே சொல்லிவிட்டார் பாண்டவர்களுள் நான் தனஞ்சயனாக இருக்கேன் அப்போ தனஞ்சாய நம நர்த்தம் இருக்கிற பகவானுக்கு புஷ்பத்தை போடுறேன் நமஸ்காரம் துளசிதளா சமர்ப்பாமி அஹையோவிட்டு 브래μха-nyo-brahmhana-priyaha 브래μха-nyo-brahmhakrth-brahmha 브래μха-nyo-brahmhavivardhanaha 브래μха-vid-brahmhano-bramhi 브래μха-nyo-brahmhana-priyaha aha-brahmhan-nyaha தப்போ வேதாச்ச விபிராச்சானிதம் தேபியோஹிதாத் பிரம்மணிய பிரம்மங்கிற சப்தத்துக்கு எத்தனை அர்த்தம் இருக்குதுன்னு முதலே சொல்லிவிட்டு தபஸ்ஸுன்னு ஒரு அர்த்தம் வேதங்கள்னு ஒரு அர்த்தம் விப்ராகா வேதம் சொல்கிறவர்கள் வேதத்தை படிக்கிறவர்கள்னு அர்த்தம் வேதத்தினால் வர்ற ஞானம் இத்தனைக்கும் பிரம்மன்னு பேருந்து தப்போ வேதாஷ்ட விப்ராஷ்ட ஞானஞ்ச பிரித்தம் பகவத்கீதையில பார்க்குறோம் பிரம்மங்கிறதுக்கு மாயானே அர்த்தம் இருக்கு மமயோனிர் மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாம் அங்கே பிரம்மசப்தத்துக்கு மாயானே அர்த்தம் பதினாலாவது அத்தியாயத்தில் இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அர்த்தம் சொல்றார் பிரம்மசப்து தேப்பியோ தேபியா ஹிதத்வாத் பிரம்மண்யா அவைகள் மூலம் நன்மையைச் செய்வதால் அவர் பிரம்மண்யன் என்று சொல்லப்படுகிறார் ஆஹ பிரம்மண்யா தவம் முதலியவற்றுக்கு இதமானவர்ங்கிற போட்டிருக்க பாப்பம் தபோவேதாஷ்டிப்ராஷ்ட ஞானஞ்ச பிரம்மசங்கீதம் தேபியா தேவியான அர்த்தம் தபஸ் வேதத்தினாலையும் வேதத்தை படிக்கிறவர்களாலேயும் அந்த ஞானத்தினாலேயும் நமக்கு நன்மை க்ஷேமம் ஏற்படுது ஆகையினால் அவர் பிரம்மண்யா பிரம்மண்யா ஹிதார்த்த எத் பிரத்யகா இதெல்லாம் எல்லாத்தையுமே கொடுக்குறார் பதிரிகாஸ்ரமத்தில் நரநாராயண ரூபமாக இருந்து தபஸ் பண்ணினார் பகவான் ஆக தபை காப்பாற்றுறதுக்காக தே அசுரர்கள்லாம் வந்து வேதத்தை அபகரித்தபோது பிராமண ஜாதியில் அதை காப்பாற்றுறதுக்காக அவதாரம் பண்ணாராம் அப்புறம் வந்து தஜானம் பிரம்மசங்கீதம் விஷ்ணு புராணத்தில் ஞானத்துக்கு ஞானமாகவே கீதா உபதேசம் பண்ணார் ஹிதத்துவம் போத்தியம் சாதாரணமாக பிரம்மண்யம் இப்போ பிரம்மணியம் தான் தமிழில் பிராமணியம்ங்கிறான் பிரம்மணியம் அப்படின்னு சொன்னால் வைதிகமான வாழ்க்கை அதுதான் பிரம்மண்யம் பிரம்மண்யம் பிராமணியம் பிரம்மண்யம் தான் பிராமணியம் தமிழில் அது பிராமணியம் அப்படின்னு போடுறது வெறுக்கத்தக்கதா பிராமணியம் அப்படின்னு ஆர்டிகல்லாம் வந்தது இல்லையா சொன்னாங்க நாங்கள் பிராமணர்களை எதிர்க்கவில்லை பிராமணியத்தை எதிர்க்கிறோம்னா நம்ம ஊரில் அப்போ வந்து என்ன இவனுக்கு ரெண்டும் தெரியலேன்னு அர்த்தம் என்ன நாங்கள் பிராமணியத்தை தான் எதிர்க்கிறோம்னா சரி பிராமணியம்னா என்ன சொல்லுவாப்போம் அப்படின்னு உட்கார் ரெண்டு நாளே போயிடுவோம் பேசினா உங்களுக்கு புரியாதுங்க சரி புரிகிற மாதிரி பேசுறதுக்கு உனக்கு தெரியலேன்னு சொல்லு எனக்கு புரிகிற மாதிரி பேசுறதுக்கு உனக்கு தெரியல நீ பேசுகிறதுலாம் மற்றவனுக்கெலாம் ரொம்ப புரிகிறது போல் இருக்கு எங்களுக்கு மாத்திரம்தான் புரியலை ஆ பிரம்மண்யம் இன்னொரு இடத்துல பிரம்மண்யம் சர்வ தர்மஜம் லோகானாம் கீர்த்தி வர்த்தனம் லோகநாதம் மகத் பூதம் சர்வபூத பகோத்பவம் அங்கே என்ன சொன்னார் ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மோதிக்கதமோ மத எத்க்துண்டதா்மணிய சொல்கிறேரிங்க சஷ்டேய தபசே ஸ்த்தையே ஹித்தம் இங்கே அதுதான் சொல்லன் தர்மா ஜாநீதிமே வேதம் தபஸுக்கும் வேதம் ஓதுகிறவர்களுக்கும் நன்மையை செய்கிறது அதுதான் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு நம்ம அதுக்கு தான் இவ்வளோ மினக்கட்டும் அது ஆஹா தபா வேதான் பிராமணாச்ச பிரம்மசப்திதான் கரோதி பார்க்கலாம் தபா வேதாச்ச விப்ராச்சான பிரம்மசங்கீதம் தேப்பியா ஹிதத்வாத் அந்த அதுக்கு வந்து நல்லதை செய்கிறார் தேவ்யா ஹிதத்வாத்து பிரம்மண்யா அதன் மூலம் தேவ்யா நபத்தினாலும் வேதங்களினாலும் வேதம் ஓதுபவர்களினாலும் அதனால் ஏற்படுற ஞானத்தினாலும் நன்மை ஏற்படுவதால் இறைவன் பிரம்மண்யா என்று சொல்லப்படுகிறார் அதன் மூலம் நமக்கு நல்லது பண்ணுறாராம் பகவான் பிரம்மண்யானால் வேதங்களை தபஸ் இல்லை அவரை மையமாக வச்சு தான் நடக்கிறது பகவான மையமாக வச்சுத்தானே பகவான சாட்சியாக வச்சுத்தானே எல்லா காரியங்களும் நடக்கிறது அதனால் அவருக்கு பேர் பிரம்மண்யான்னு பேர் ஆக அந்த பிரம்மண்ய சப்தம் புரிஞ்சுக்கணும் இந்த ஹோல் இதே வந்து ஒரே பிரம்ம மயமாக இருக்குது எத்தனை பிரம்மை பாருங்க பிரம்ம பிரம்ம மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இருக்கு பிரம்மண்யோ பிரம்மகிருத் பிரம்மா பிரம்ம பிரம்ம விவர்தனகா பிரம்மவித் பிராமணோ பிரம்மி பிரம்மஜோ பிரணப்பிரிய தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அநேக नमामि पुरुषोत्तमं புருஷோத்தமம் நமோஸ்தனந்தாய சகசிரமூர்த்தையே சகசிரபாதிசிரோருபாஹவே कोटि गोविंदा, गोविंदा गोविंदा सद्गुरुनाथ आदि சகசிராஸ்வசோட்டியாரிணே நமவிந்தமீர்த்தநாராஜி ஆதிநீன மனதின் அமைதி நன்கு உணரப்பட உண்மை என்பது மூன்று வகையாக சாஸ்திரங்களில் உபதேசிக்கப்படுகிறது உள் ப்ளஸ் மை உண்மை உண்மை என்பதைத்தான் தூய இருப்பு என்றும் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் என்றும் சொல்லுகிறோம் பேச்சிலே பொய்கலமல் இருப்பது வாய்மை எனப்படும் உண்மைக்கு எதிர் சொல் இன்மை வாய்மைக்கு எதிர்ச்சொல் பொய்மை வாய்மையையும் உண்மையையும் ஒன்று என்று நாம் பெரும்பாலும் நினைத்தாலும் இந்த தியானத்தின் பொருட்டு உண்மை என்பதை தூய இருப்பாக புரிந்துகொள்வோமாக கொள்வோமாக சத்தியம் மூன்று வகையாக சாஸ்திரங்களில் உபதேசிக்கப்படுகிறது உண்மை மூன்று விதமாக உபதேசிக்கப்படுகின்றது பாரமார்த்திக சத்தியம் அப்சல்யூட் ரியாலிட்டி நிலையான உண்மை மாறாத உண்மை व्यावहारिक சத்தியம் நிலையில்லாத மாறுகின்ற உண்மை प्रातिभासिक சத்ய வியாபாரிக சத்தியம் ரிலேட்டிவ் ரியாலிட்டி என்று ஆங்கிலத்தில் சிந்திக்கப்படும் மாறுகின்ற உண்மை வியாபகாரிக சத்தியம் ஒவ்வொரு தனி ஒவ்வொரு விதமான அனுபவங்களை பெறுகிறோம் அவர்களை பொறித்தவரை அது உண்மை ஆங்கிலத்தில் அது சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி என்று சொல்லப்படும் பிராத்திபாசிக சத்தியம் நமது விழிப்பு கனவு உறக்கத்தை இதற்கு நாம் உதாரணமாக சிந்திக்கலாம் ஆழ்ந்த உறக்கம் பாரமார்த்திக சத்தியத்தோடு ஒப்பிடப்படக்கூடியது உறக்கம் பாரமார்த்திக சத்தியம் அல்ல உறக்கத்திற்கு எது ஆதாரமோ அது பாரமார்த்திக சத்தியம் ஆனால் உறக்கத்தோடு பாரமார்த்திக சத்தியத்தை ஒப்பிடலாம் உறக்க அனுபவத்தோடு பாரமார்த்திக சத்தியத்தை ஒப்பிடலாம் ஜாகிரத அவஸ்தையை व्यावहारिक வியாவகாரிக சத்தியத்தோடு ஒப்பிடுகிறோம் விழிப்பு நிலையை ரிலேட்டிவ் ரியாலிட்டி அவரவர்கள் காணுகின்ற கனவு பிராத்திபாசிக சத்தியம் சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி ரியல் இந்த மூன்று உண்மையை நாம் தெளிவாகப் புரிந்து கொள்ள வேண்டும் அத்வைத சித்தாந்த உபதேசத்தின்படி ஆழ்மனம் எப்பொழுதும் பாரமார்த்த சத்தியத்தையே சிந்திக்கும் வண்ணம் செய்துவிட வேண்டும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஓர்த்து உள்ளது உள்ளம் உணரின் ஒருதலையாப் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் மற்ற தலைப்படுவர் வாரா நெரி பாரமார்த்திக சத்யம் அத்வைதம் வியவகாரிக சத்தியம் ஐயத்தானுபவம் பாரமார்த்திக சத்தியத்தில் வியாபகாரிக சத்தியமும் பிராத்திபாசிக சத்தியமும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன மெய்ப்பொருளையே காண்போம் மாருவதை மதிக்க வேண்டாம் மாறாததை மறக்க வேண்டாம் மெய்ப்பொருளையே காண்போம் பாரமார்த்திக சத்தியத்தையே ஆழ்ந்து எண்ணியிருப்போம் தனி தனிமனித உண்மையும் பொதுவான உண்மையும் உண்மையான உண்மையையும் பகுத்தறிவோம் உண்மையான உண்மையையும் பொதுவான உண்மையையும் தனி மனித உண்மையையும் பகுத்தறிவோமாக உண்மையான உண்மை மாறாதது பொதுவான உண்மை மாறிக்கொண்டே இருப்பது வியாபகாரிக சக்தி தனி மனித உண்மை தோற்றம் கற்பனை தனிக்கற்பனை பொதுக்கற்பனை இவைகளை நீக்கி பாரமார்த்திக சத்தியத்தையே நினைந்திருப்போமாக எண்ணியிருப்போமாக சம் சாத்மக்கூர்மக்கிரம் शान्ति, शान्ति, शान्ति ही, ही ओम, आदि ஹரி ஓம் की ஜ